வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்று நான்காவது செய்தி சேவை மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி மாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாளர்களில் வெளியாகியுள்ள சுரமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமழைப்பிரியன் தமிழக செய்திகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கருணாநிதி பெயரை சூட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு மூக்க அழகிரி கோரிக்கை விடுத்துள்ளார் ரஃபேல் விமான பேரத்தில் நடந்த ஊழலை துணிச்சொலூலு வெளிப்படுத்தியிருக்கும் ஊடகங்களுக்கு துணை நிற்க ஜனநாயக சக்திகள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலுவை இடமாற்றம் செய்யக்கோரி அம்மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது காமராஜரை காங்கிரஸ் எப்படி அவமானப்படுத்தியது என்பதை தமிழகம் மறக்காது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அரசை கலைத்தது காங்கிரஸ் கட்சி என வண்டலூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் பையர் சூட்டப்படும் என வண்டலூர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அறிவித்தார் பாஜக அதிமுக கட்சிகள் மக்களின் வரிப்பணத்தை செலவழித்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி இரண்டாயிரத்தி இருபதுக்குள் அனைத்து மதுபான கடைகளையும் மூடக்கோரிய வழக்கில் மதுபான தொழிற்சாலைகள் அங்கிருந்து வாங்கப்படும் மதுபானங்களின் அளவு தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தேமுதிக நிர்வாகிகள் தன்னை சந்தித்ததாகவும் தான் இடமில்லை என்று தெரிவித்துவிட்டதாகவும் துறைமுருகன் பேட்டியளித்துள்ளார் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை ஒரு விபத்து என விமர்சித்து உத்தரப்பிரதேச அமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் எட்டில் கட்சியின் மகளிர் பேரணியோடு தொடங்கி வைக்கிறார் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் உயர் தொழில்நுட்ப சேட்டலைட் படங்களை ஆய்வு செய்த ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பு நடத்தி வரும் பள்ளி கட்டிடம் வடகிழக்கு பாகிஸ்தானில் இன்னும் முழுமையாக அப்படியே உள்ளது தெரிய வந்துள்ளது ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து களமாடப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் அட்டோர்னி ஜெனரல் கே கே வேணுகோபால் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பெங்களூரு மத்திய தொகுதியில் போட்டியிடும் நடிகர் பிரகாஷ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு என தெரிகிறது கும்பமேளா துப்பரவு தொழிலாளர்களின் வங்கி கணக்குக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் தொகையை நன்கொடையாக வழங்கியுள்ளார் பிரதமர் மோடி ராம பாபர் மசூதி விவகாரம் வெறும் நில உரிமை தொடர்பானது அல்ல உணர்வு சம்பந்தப்பட்டது என உச்சநீதிமன்றம் மற்றும் ஆளின் செயல்பாடுகளும் பதில்களும் அதிருப்தி அளிப்பதாக அமெரிக்க கீழே பிரதிநிதி ஜாக்கி ஸ்பெயர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் நான்கு பேர் பலியாக்கினர் பலர் காயமடைந்தனர் எஃப் பதினாறு விமானத்தை பாகிஸ்தான் தவறான முறையில் பயன்படுத்தியது தொடர்பான தகவல்களை நெருக்கமாக கவனித்து வருகிறோம் என்று அமெரிக்கா கூறியுள்ளது பாகிஸ்தானின் ஆளும் பிடிஐ கட்சியின் பஞ்சாப் மாகாண தகவல் மற்றும் பண்பாட்டு அமைச்சர் ஃபயாக் அல் ஹசன் சோகான் இந்து மதம் மோடி மற்றும் இந்திய ராணுவம் பற்றிய வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களை கூறியதற்காக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இம்ரான்கான் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார் சீனாவின் பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத கூடுதல் தொகை இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது மசூத் அசாரின் சகோதரர் மற்றும் மகன் உட்பட நாற்பத்தி பேரை பாகிஸ்தான் கைது செய்துள்ளது என்று பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு கொள்ளையடிக்கப்பட்டதாக கருதப்பட்ட இருபத்தி மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமானம் அரிதான பைரத்தை இலங்கை போலீசார் மீட்டுள்ளனர் எகிப்தை சேர்ந்த யுனெஸ்கோ விருது பெற்ற பத்திரிகையாளர் ஷஹான் என்று அறியப்பட்ட முகமது அபு சயத் ஆறு ஆண்டுகள் சிறை பின் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன வணிக செய்திகள் நாடு முழுவதும் 5g ஜி மொபைல் போன் அலைவரிசை ஒதுக்கீடு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக பணக்காரர்கள் பட்டியலில் பத்தொன்பதாவது இடத்திலிருந்து முகேஷ் அம்பானி சரசரவென முன்னேறி பதினூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் பொதுப்படையான சிறப்புரிமைகள் அமைப்பிலிருந்து இந்தியாவை நீக்கிய முன்னுரிமை வர்த்தக அனுமதிகளை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு வரிகளை அதிகரிக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன் முடிவை விலக்கி அமெரிக்க பிரதிநிதிகள் சபை தலைவருக்கும் செனட் தலைவருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார் நிறுவனங்கள் வரியை இருபத்தி ஐந்து சதவீத அளவுக்கு குறைப்பதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் வர்த்தக முன்னுரிமை சலுகையை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிய நபரை நிறுவன இயக்குநர் குழுவில் வகிக்கும் பொறுப்பில் வெளியேற்ற ஏதுவாக நிறுவன சட்டங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் கடைசி ஓவரை வீசுவதை விட ஹிந்தி பேசுவது பிரெஷர் தருகிறது என்று விஜய் சங்கர் சாகலிடம் தெரிவித்துள்ளார் நாக்பூர் ஒருநாள் போட்டியில் விராட் கோலியின் நாற்பதாவது ஒருநாள் சதம் அணிகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை எடுத்துரைப்பதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார் பந்து வீச்சில் தனிப்பணியை கையாளும் ஜஸ்பிரித் கும்ராவை போலவே ஹாங்காங் யூ பதிமூன்று லீக்கில் பந்து வீசும் சிறுவனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நாக்பூரில் நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் மைதானத்தில் ரசிகர் ஒருவர் தோனியை சுரத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பயிரிடப்பட்டுள்ளது திரைச்சி இதிகு இளையராஜாவின் கோபத்தை பெரிதாக கருதவில்லை என்று நடிகை ரோஹினி விளக்கம் அளித்துள்ளார் சர்ச்சை காட்சிகளில் நடித்த ஹன்சிகா ஓவியாவை விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் நடித்து தேசிய விருது பெற்ற வித்யா பாலன் இந்தி பட உலகில் முன்னணி நடிகையாக உள்ளார் இப்போது அஜித் குமார் ஜோடியாக நேற்கொண்ட பார்வை தமிழ் படத்தில் நடிக்கிறார் விசுவாசம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சத்யஜோதி பிலிம்ஸ் அடுத்து தனுஷ் நாயகனாக நடிக்கும் தயாரிப்பு நான்கு என்ற தற்காலிக தலைப்பில் புதிய படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள்